பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருமும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் அறுபத்தி பாடல் தச புமான் தனைக் கண்டாற்போல் தசபுமான் தலை கண்டாற்போல் சர்குருமூர்த்தியே என் சர்குருமூர்த்தியேயன் நிஜவடிவினையான் காணவடி வினையான் காண நீர்காட்டல் வேண்டுமென்றான் காட்டல் வேண்டுமென்ற சுச்சி பெரு லட்சியார்த்தம் லட்சியார்த்தம் அசிபத வைக்கியம் செய்யும் அது செய்யும் ஆசிரியர் ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்லி அதைக் காட்டிலும் ஆத்மா பூரணமானது எனவே அபூர்ணமான சரீரத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வதிலிருந்து விடுபட்டால் ஒழிய மோக்ஷம் கிடைக்காது என்கிற ஒரு விஷயத்தை பல கோணங்களிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே என்று கூறப்பட்டது முதல்ல அப்ப என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்து துக்கத்திலிருந்து விடுபட முடியும் வெயில் சகித்தடா புழு போல் வெம்பியிருக்கான் அதனால என்னை நான் தெரிந்து கொண்டால் மோட்சம் என்ன நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது பூர்ணமாக தெரிஞ்சுக்கிறது என்னை பூரணஸ்வரூபம் என்ன பூர்ணமா உடம்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அர்த்தம் இல்லை என்னை பூர்ணமான பொருளாக அபூர்ணமான உடம்பு மனசு புத்தியோட நினைக்காம சேர்த்துக்காம அபூர்ணமான சில பொருள்களோடு மாத்திர என்னை இணைத்துக் கொண்டு நான் கருதாமல் பூர்ணமான வஸ்துவாகவே நான் இருக்கிறேன் நான் அபூர்ணனாக என்னை தப்பாக தெரிந்து நினைத்து விட்டேன் அப்படிங்கிறது மேலும் இந்த அபூர்ணத்துவ புத்தி தான் நீங்கணும் இந்த அபூர்ணத்துவ புத்தி நீங்கிறது தான் உபதேசம் அபூர்ணத்துவ புத்தியை நீக்கிறதுக்காக பல கோணங்களில் உபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பூர்ண வஸ்துக்கு தான் இன்னொரு பேரு பிரம்மான் பேர் அந்த பிரம்மனை தான் பூர்ணம்னு சொல்றோம் இதுக்கு பல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொண்டு வந்த ஆச்சாரியர் மாயையோட ஏழு நிலையெல்லாம் சொல்லி பரோட்ச ஜானம் அபரோட்ச ஜானம் துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்திங்கிற விஷயத்தெல்லாம் உபதேசம் பண்ணார் சொன்னார் இந்த விஷயத்தெல்லாம் அதுக்கு திருஷ்டாந்தம் ஒன்று சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்த்தோம் நம்ம இது நினக்கறியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டாந்தம் எது இந்த மாயையோட ஏழு நிலை இருக்க அதை விளக்குறதுக்காக வேண்டி ஒரு திருஷ்டாந்தம் வந்து பத்து முட்டாள்கள் ஒரு ஆற்ற கடந்து அக்கறைக்கு போய் எண்ணி பார்த்த கதையை சொன்னார் அதில் இந்த ஏழு நிலையும் காமிச்சிட்டார் எப்படி மாயையில் இந்த ஏழு நிலை இருக்கோ அஜானம் ஆவரணம் விக்ஷேபம் அப்புறம் வந்து பரோட்ச ஜஞானம் அபரோக்ஷானம் ஜம் ஆரணம் விக்ஷேபம் பரோட்ச ஜானம் அபரோக்யானம் துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி அதேதான் இந்த திருஷ்டாந்தோசிச்சு பாருன்னு சொல்லிட்டாரு என்ன சொன்னா எனக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியற மாதிரி நீங்க இன்னும் எப்படி பத்தாவது மனுஷன் நான் தான் பத்தாவது மனுஷன் கரெக்டா தெரிந்து கொண்டானோ ஒவ்வொருத்தரும் நான் தான் அந்த பத்தாவது மனுஷன் தெளிவாக புரிந்து கொண்டானோ அதுக்கு பிறகு நான் பத்தாவது மனுஷன் தானா அப்படின்னு சந்தேகம் வரல அவனுக்கு அதில் ஐயம் திரிவர தெரிந்து கொண்டான் அது மாதிரியே நானும் அந்த பிரம்மன் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே சந்தேகமே கிடையாது எப்படி பத்தாவது மனிதன் தெரிஞ்சுக்கிறானோ அது மாதிரி அது நல்ல அந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை நாம் இணைச்சு பார்த்து கொண்டே அதுக்கு உடனே என்ன சொன்னார் மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணணும் அப்பா தத்துவசி மகா வாக்கியம் பண்ண வேண்டியிருக்கிறது அறகுறையா கடவுளை கும்பிட்டு பழகிருக்க கொஞ்சம் அப்படி இப்படி நல்லாவும் பண்ணி வச்சிருக்க அதனால நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாதான் புரியும் அதனால உனக்கு வந்து நான் வந்து நான் வந்து அந்த வஸ்து பிரம்மம்னு சொன்னா புரிய மாட்டேங்கிறது அதுக்கு மகா வாக்கியத்தை நம்ம விசாரம் பண்ணுவோம்யூ நுழையபொழுது தொம்பதம் தற்பதங்கட்கு முதல்ல தொம்பத விசாரம் அப்புறம் தற்பத விசாரம் தற்பத சோதனம் சொல்லுவோம் அப்புறம் அசிபத சோதனம் சொல்லுவோம் இந்த அசிபதம் வந்து தொம்பதத்திலையும் தற்பதத்திலையும் எப்படி பொருந்துகிறது ஐக்கியமாகிறது இந்த அசிப்பதம் வந்து தத்தையும் தொ தொங்குறதையும் ஐக்கியப்படுத்துறது ஐக்கியப்படுத்துகிறதுனா என்ன அர்த்தம் இணைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது ஒன்றுன்னு காட்டுறது இணைக்கிறதுன்னு சொல்றது தப்பு எங்கேயாவது கட்டாகாசமும் மகாகாசமும் இணையிறதுன்னு சொல்ல முடியுமா இணையிறதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதாவது அலையும் தண்ணீரும் இணைகிறது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி அது ஏகத்துவம் ஏகாவ ஐக்கியம் ஒன்றா இருக்கும் தன்மைதான் ஐக்கியமே தவிர ஐக்கியம் போட்டு வச்சிருக்காங்க வாக்கியம் சொல்லுவோம் எதெல்லாம் சேருகிறதோ அதெல்லாம் கண்டிப்பா பிரிஞ்சுதான் திரும்ப அதனால சேர்றதெல்லாம் பிரியறது தர்மம் பிரியறது சேர்றதும் சேர்றது பிரியறதும் இதுதான் தர்மமா இருக்கு அது மாதிரி அப்புறம் வந்து பிரம்மனோட நான் சேர்ந்தேன்னா பிரம்மனோட பிரியமாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி சாதாரணமா அப்படித்தானே உபதேசம் நடந்துரு கடவுளை விட்டு வெகு தூரம் வந்து விட்டாய் நீ கடவுளை நோக்கி இப்பொழுதே ஒரு அடி எடுத்து வை அவர் உன்னோட நோக்கி பதினாறு அடி எடுத்து வைப்பார் இதெல்லாம் பக்தி சாஸ்திரங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் வாஸ்தவமா என்ன ஒரு நாளும் பிரிஞ்சாதானே தாய்மாரவர் சொல்ற மாதிரி இரும்பு நேர் வஞ்சக கல்வன் ஆனாலும் உன்னை இடைவிட்டு நிற்பது உண்டோ ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே அப்படின்னா சொல்லி இருக்கு இறைவனை பற்றி அறிந்து கொள்ளாதவர்களுடைய உள்ளத்திலும் இறைவன் தான் மிளிர்கிறான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அத விசாரம் பண்ணணும் அசிப்பத ஐக்கியங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஐக்கியம் ஒன்றா இருக்கும் எப்போ ஒன்னா தான் இருக்கு வேறாக இருக்கிறது தான் தோற்றமா இருக்கு ஒன்றாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது வேறாக இருப்பது தோற்றம் ஒன்றாக இருப்பதே உண்மை அது எப்படி பண்றது அந்த வார்த்தை அந்த அந்த தற்பதமும் தொம்பதமும் எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கறதுங்கிறத இங்க உபதேசம் பண்ணுகிறார் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாயும் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்துல வந்து கடவுளை பத்தி சொல்லி இருக்கு நம்மளை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் சொல்லிருக்கு கடவுளை பத்தியும் சொல்லிருக்கு கர்ம காண்ட பாகமா இருக்கட்டும் உபாசனா காண்ட பாகமா இருக்கட்டும் கடவுள்ங்கிற ஒரு விஷயம் பேசி இருக்கு இவர் அதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்ல போறார் நீங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய சொல்ல போறதில்லை ஆனா இவருடைய உரையை நல்லா ஆழ்ந்து படிக்க வேண்டியது அவசியம் அப்படியே நறுக்குத் தரித்தார் போல் சொல்றாங்க இல்லையா அப்படித்தான் அவர் பேசுறார் இந்த உரையாசிரியர் ஒன்னு கூட சோட போக முடியாது எடுக்க முடியாது இந்த பக்கம் அந்த பக்கம் எடுக்க முடியாது ஆனா அவருடைய பாஷையை புரிஞ்சுக்கிறது சக்தி வேண்டும் அது பழக்கம் இப்ப ஏற்கனவே நமக்கு கடவுள் இருக்காருங்கிற ஒரு விஷயம் இருக்கு நமக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கார் நாம ஒருத்தர் இருக்கும் கடவுள் இருக்கார் நமக்கு நிறைய ஜென்மாக்கள்லாம் இருக்கு இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அதனால நம்ம வந்து சாஸ்திரத்துல முதல்ல எடுத்த உடனே நம்மளை பூர்ணம்னு சொல்லல நீ வந்து பிறப்புக்கு உட்பட்டவன் பந்த மோக்ஷங்களுக்கு உட்பட்டவன் ஞானம் உடையவன் அஜ்ஞானம் உடையவன் எல்லாம் சொல்லி வச்சிருக்கு கடவுளை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசி வச்சிருக்கு அதனால கடவுள் பெரியவர் அவர்தான் முழுமையானவர் அவரே பூர்ணமானவர் நான் எங்க அல்பமானவன் அப்படிங்கிற புத்தியை சாஸ்திரம்தான் டெவலப் பண்ணியிருக்கு நமக்கு கடவுள் கடவுள் வேறு நாம வேறுங்கிற கருத்தையும் சொல்லிருக்கு சாஸ்திரம்தான் கடவுள் நாம ஒன்றுங்கிற கருத்தையும் சொல்லுறது கடவுள்ங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லி நிறைவான பொருள்ங்கிற ஒன்று சொல்லி நம்மளை குறைவான பொருளாக காமிச்சு கடைசியில் குறைவான பொருள்னு ஒன்று கிடையவே கிடையாது நிறைவான பொருள் தான் இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறது நம்மளை குறைவுபடுத்தி நிறைவான பொருளை சொல்றதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா நம்மளை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்கா இல்லாட்டி நமக்கு அகங்காரம் வந்துடுவோம் சரியாக புரியாது எதுவுமே புரியாது பூர்ணமும் புரியாது அபூர்ணமும் புரியாது சரியில்லாமல் போயிடுது ஆனால் நம்மகிட்ட இருக்கிற தோஷங்களை எல்லாம் முதல்ல சொல்லி குறைபாடுகளை எல்லாம் விளக்கி இந்த நமக்கோ நிறைவு ஆசை இருந்துகிட்டே இருக்கு பெருவிதோறும் இந்த ஆசை இருக்கு நிறைவே அடையணும் நிறைவே அடையணும் பூர்ணத்துவத்தை அடையணும் பூர்ணத்துவத்தை அடையணும் ரொம்ப முக்கியம் அதனால இந்த பூர்ணத்துவத்தை அடையணுங்கிற இச்சை இருக்கிறதுனால சாஸ்திரம் வந்து ஈஸ்வரன் ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஈஸ்வரன் கிட்ட நீ பக்தி பண்ணணும்னு சொல்லி நிறைய நல்ல குணங்களை எல்லாம் உண்டு பண்ணின பிறகுதான் சொல்றது நல்லது கிரண்டதையும் கெட்டதையும் கடந்த நீ நீயும் உண்மையில ஒண்ணு பிரம்மன் ஆகினால ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரனை ஈஸ்வரன் உனக்கு வேறாக இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கிறது சொல்றது ஜீவன் ஈஸ்வரன் வேற்றுமை இல்லைன்னு அதே சாஸ்திரம் தான் உபதேசம் பண்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால இவர் என்ன சொல்றார் ஏன்னா இப்ப ஒரு கேட்கக்கூடிய சிஷ்யன் வந்து குரு கிட்ட பக்தி இருக்கிறவன் ஈஸ்வரன் கிட்ட விசுவாசம் இருக்கிறவன் ஆகினால அவன் அடிப்படையில் அவன் கடவுள் பக்தி உள்ளவன் கடவுள் நம்பிக்கை கடவுள் பக்தி சாஸ்திர விசுவாசம் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு அவனுக்கு அதனாலதான் இப்ப அவர் நல்லா விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அது எப்படி நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா அதை சற்று விளக்கணுங்கிறதுக்காக மகா கொண்டு வரார் நூத்தி நாப்பத்தி பக்கத்துல திருஷ்டாந்தத்தை பாருங்க அந்த திருஷ்டாந்தம்ங்கிற டாபிக்கை படிச்சு பாருங்க அவர் எவ்வளோ அழகா அந்த வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம்ங்கிறத ரொம்ப அழகா புரிய வைக்கிறார் வாச்சியார்த்தம்னா என்ன லட்சியார்த்தம்னா என்ன அப்படிங்கறதுக்கு நிறைய சொல்றார் ஏன் வச்சுங்க நிறைய நான் ஒரு பதங்கள்லாம் சொல்ல போறேன் அதனால வாச்சியார்த்தம் சக்கியார்த்தம் முக்கியார்த்தம் போத்தியார்த்தம் விதேயார்த்தம் அஞ்சு விதமா இதுக்கு பரியாய பதங்கள் பரியாய பதங்கள்லாம் என்ன ஒரு பொருட் சொற்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வாட்சியார்த்தம் இதுல இல்ல அந்த புத்தகத்துல இல்ல நான் வேற புத்தகத்திலிருந்து வாட்சியார்த்தம் சக்கியார்த்தம் முக்கியார்த்தம் போத்தியார்த்தம் போத்தியார்த்தம் விதேயார்த்தம் இது வந்து வடிவேல் சிட்டியார் உரையில இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பதங்கள்லாம் இவ்வளவு இருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் தாபரியம் கிடாது என்ன சொல் ஒரு சொல்ல சொன்ன உடனே அந்த சொல்லு நம்ம காதோட சம்பந்தப்பட்டு மனசு காது சொல்லு இந்த மூணு சேர்ந்து சொன்ன அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதான் ஞானம் புரியுதா நான் ஒரு சொல்லு சொல்றேன் நான் ஒரு சொல்லு ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தி அப்படின்னு சொல்ல சொல்றேன் அந்த தக்ஷணாமூர்த்திங்கிற அந்த சப்தத்தை சொன்ன மாத்திரத்துல நீங்க காதை கொடுத்து கேட்டுக்கீங்க காதுல மனசு மனசு வந்து காதில் இருக்கு மனசுக்கும் காதுக்கும் சம்பந்தம் இருக்கு காதுக்கும் நான் சொல்ற சப்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படி மனசுக்கும் காதுக்கும் சப்தத்துக்கும் ஏற்படுற சம்பந்தத்துக்கு பேரு சக்தியார்த்தம் சக்தியார்த்தம் அதை போட்டுருக்கு பாருங்க அதுதான் சக்திங்கிறவர் அக்னியில் தன்னோடு கூடின மாத்திரத்தில் வஸ்துக்களை தஹிக்கும்படியான சாமர்த்திய ரூப சக்தி எப்படி உண்டோ எவ்வளோ அழகா சொல்ற அக்னியில அது பக்கத்தில் வராத வரைக்கும் தான் ஒன்றும் பண்ண முடியாது அக்னியில போட்டாச்சுன்னு சொன்னா அந்த அக்னியில் தன்னோடு கூடின மாத்திரத்திலே சகல வஸ்துக்களையும் வஸ்துக்களை தஹிக்கும்படியான சாமர்த்திய ரூப சக்தி எப்படி இருக்கோ அக்னிக்கு பொருளை எரிக்கக்கூடிய சக்தி இருக்கு அது மா சப்தத்துக்கு ஸ்ரோத்ரேந்திரியம் மனசு இதெல்லாம் சம்பந்தம் ஏற்பட்டாச்சுன்னு சொன்னா ஞானத்தை உண்டு பண்ற சக்தி இருக்கு ஸ்ரோத்ரேந்திரியம் மனசும் சேர்ந்துட்டு இருந்து ஞானத்தை உண்டு பண்ற சக்தி இருக்கு ஆஹ் சப்தத்துக்கு ஞானத்தை உண்டு பண்ற சக்தி இருக்கு அப்படியே பதத்தில் அப்படியே சக்தி எப்படி உண்டோ அப்படிங்கிறது திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் என்ன அப்படியே பதத்தில் ஸ்ரோத்திரத்தோடு கூடவே அவ்வஸ்துவின ஞானத்தை உண்டு பண்ணத்தக்க சாமர்த்தியம் உண்டு பதத்தில் சாமர்த்தியம் உண்டு கவனிக்கணும் பதத்தில் சாமர்த்தியம் உண்டு பதத்துக்கு சாமர்த்தியம் இருக்கு எப்போ ஸ்ரோத்திரம் என்ன மனசையும் சேர்த்துன்னுட்டேன் அவர் சொல்லல ஏன்னா சில காது இருக்கு நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் வேதாந்தம் சொல்லிட்டு வேற மாட்டேங்கிறது பாருங்க ரேன்னா அதுதான் சரியானபடி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த கரணம் பூர்ணமா மனசுல வந்து அது வாங்கி அதுக்குதான் நிறைய சக்தி தேவைப்படுறது ஜபம் தபம் தியானம் எல்லாம் பண்றது எதுக்குன்னா இந்த குருவோட உபதேசம் வந்து கரெக்டா நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும் ஆயனால பதத்துக்கு சப்த அர்த்தத்தை பண்ணக்கூடிய ஒரு அர்த்தத்தை பற்றின ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு பதத்துக்கு பதார்த்த அந்த விறத்தி ரூபமா பரிணமிக்கு செய்யற ஒரு சக்தி உண்டு இதுக்கு விளக்கத்துக்கு விளக்கம் தேவைப்படுறது ஒரு பதத்துக்கு ஒரு பதத்துக்கு அந்த ஒரு பதார்த்தத்தை பத்தின உண்டு பண்ற சக்தி இருக்கு சொல்லுக்கு உள்ளத்திலே எண்ணத்தை உருவாக்கும் ஆற்றல் இருக்கிறது புரிய சொல்லுக்கு உள்ளத்தில் எண்ணத்தை உருவாக்கும் ஆற்றல் இருக்கிறது எப்பொழுது எண்ணத்தை உருவாக்கும் அது காதும் மனமும் நன்கு இணையும் பொழுது ஒருவர் சொல்லமும் வேண்டும் அந்த சொல்லானது காதில் விழ வேண்டும் அந்த காது மனதோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுது மனதிலே எண்ணம் உண்டாகிறது சொல்லுக்கு சொற்பொருளை எண்ணமாக உண்டு பண்ணும் ஆற்றல் இருக்கிறது அதுக்கு பேர் தான் வாட்சியார்த்தம் பெயர் வாட்சியார்த்தம் அப்படின்னு பேர் அதுக்குதான் என்ன சொல்றார் அவர் என்ன அவர் அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கு பேசிட்டு இருக்கார் அவர் அதனால ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டும் அதுவே சக்தி எனப்படும் அதுக்கு பேருதான் லட்சணையின் ஞானம் உபயோகியாம் சக்கியம் வார்த்தை திடீர்னு சக்கியம் சொன்ன வாட்சியார்த்தம் சக்கியார்த்தம் என்ன சொன்னோம் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னோம் சக்தி விற்பி அப்புறம் லட்சணா விருத்தி அந்த எண்ணம் ரெண்டு வகையான எண்ணம் புரியுதா எண்ணம் ரெண்டு வகையான எண்ணம் ஒன்னு சொல்லினுடைய பொருளை நேராக அறிகிற ஒரு விற்பி இருக்கே அது சக்தி விற்பின்னு பேர் ஆனா அந்த சக்தி விற்பிக்கு அடுத்தது லட்சணா வத்தி சுடச்சுட பேசினார் அப்படிங்கிற போது சுடச்சுடங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் மனசுல உண்டாருது அது வந்து விருத்தி ஆனா சுட சுடங்கிறது அவர் கொஞ்சம் கடுமையான மொழியில பேசினார் நல்லா மனசுல பதியும்படி சொன்னார் ஏதாவது ஒரு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு அப்ப சக்தி விற்பி வேற லட்சணா விருத்தி வேற புரியுதோ புரியற மாதிரி தெரியுது தெரியுமா புரியுற மாதிரி தெரியல சக்தி விற்பி வேற லட்சணா விருத்தி வேற எண்ணங்கள் இரண்டு வகைப்படும் சொல்லின் பொருளை நேரடியாக அறிவது நேர அந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் அறிகிறது என்னது அது சக்தி விற்பி ஆனா அது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கறதுங்கிற போது ரோட்டு மேல அது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறதுங்கிற போது ரோட்டு மேலேங்கிற போது ஒரு அர்த்தம் உண்டாருது மனசுல ஆனா ரோட்டு மேலேங்கிற அர்த்தம் என்னத்தை கொடுக்கிறது வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது விறத்தியை சக்தி விற்பிக்கு சக்தி வத்தியோட சம்பந்தப்பட்டதான் லட்சணா விர்த்தி லட்சணாவிருத்தி வந்து வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்டில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கான்டெக்ட்ல வருது லக்ஷணங்கிறதுக்கு ஒரு லக்ஷணம் என்னன்னா மானாந்தர விரோதே தூ முக்கியா அதாவது ஒரு வார்த்தையை போது விளங்கல ஆனா அந்த வார்த்தையை விடவும் முடியல அதுக்கு ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு மாங்காய்பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி சரி அது எடுத்து போ நல்ல வார்த்தை சித்தர் பாட்டு மாங்காய்பால் உண்டு மலை மேல இருப்பவருக்கு தேங்காய் பால் ஏதுக்கடி இது சித்தர் பாட்டு தேங்காய் பால்ங்கிறது விஷயானந்தம் மாங்காய் பால்ங்கிறது ஞானம் அதான் விஷயம் ஆனா மாங்காய் பால்னா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன விற்பி ஏற்படுறது அந்த மாங்காய் பால்ங்குற சொல் உங்களுடைய மனசுல என்ன எண்ணத்தை உண்டு பண்றது மாங்காயை புழிஞ்சா பால் மாங்காய் மாங்காயில் இருக்கிற பால் அதுதான் தோணும் ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம இந்த அர்த்தம் இருக்கப்பா ஞானம்னு அர்த்தம் இருக்கு அமிர்தம்னு அர்த்தம் இருக்கு அமதம் தாரையம்பாங்காய்பால் புரிய மாட்டேங்குறது ஆனா இந்த பாட்டை தூக்கி எறிய முடியுமா அப்ப மாங்காய்பால் ஏதோ இன்னும் ஆழமா அர்த்தம் எல்லாம் படிக்க வேண்டியது மாங்காய்பால் தேங்காய்பால் நம்ம விசாரம் பண்ணி அப்புறம் என்ன சொல்றோம் இந்த மாங்காய் பாலங்கிறத விட்டுடுறதில்லை அதுக்கு ஏதோ ஒரு ஆழமான அர்த்தத்தை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த வாட்சியார்த்தத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறோம் வாட்சியார்த்தம் ஏதோ ஒரு லட்சியார்த்தத்தை உண்டு பண்றது வாட்சியார்த்தம் நேரடியா உள்ள உண்டு பண்ணுற எண்ணத்துக்கு சக்தி விறத்தின்னு பேர் வாட்சியார்த்தம் வேற ஒரு பொருளை மனசுல உண்டு பண்ணுற போது அதுக்கு லட்சணா விற்த்தின்னு பேர் இது நிறைய பார்க்க இவ உங்களுக்கு வேதாந்த சொல்லி சிம்பிளா சொல்லிட்டா புரிஞ்சு போயிடும் தத்துங்கிறது மனசுலயும் ஆனா அசிங்கற வந்து இந்த தத்துங்கிற பதத்திலேயோ தொம் பதத்திலேயோ பிரச்சனை இல்லைங்கிற பதம் வந்து பிரச்சனைய முடியும் தத்து தொம் அசி அப்படிங்கிற போது அசிங்க நான் வேற அது வேற இருக்க போது தத்துங்குற பதம் குறிக்கிற போதே அதுன்னு குறிக்கிறது தொம்ங்குறத குறிக்கிற போதே நீனு குறிக்கிறது சொல்லுற போதே ரெண்டு வேற வேறேன்னு தெரிகிறது அசிங்கிறது ஒன்றை குறிக்கிறதுன்னு சொன்ன அப்போது அந்த தத்துங்கிற சொல்லு நமக்கு நேராக கொடுக்குற அர்த்தம் ஒன்று அது மறைமுகமாக கொடுக்குற அர்த்தம் இன்னொன்று சக்தி அர்த்தம் வந்து சக்தி விற்பி வந்து லக்ஷணா விறத்தியை உண்டு பண்ணுறது வாட்சியார்த்தம் சக்தி விற்பியின் மூலமாக லட்சணா விற்பியை உண்டு பண்ணுகிறது நல்ல கவனிச்சு சொற்பொருளானது சொற்பொருளானது நேரடியான ஒரு பொருளை உள்ளத்திலே உணர்த்தினாலும் மறைமுகமாக மற்றொரு பொருளை உணர்த்துகிறது சொல்லானது சொல்லானது பொருளை மனதிலே உணர்த்தினாலும் நேரடியான பொருளை மனதிலே உணர்த்தினாலும் மறைமுகமாக மற்றொரு பொருளையும் பரம்பரையாக உணர்த்துகிறது நேர உணர்த்தல நேர உணர்த்தல அதனால தான் வாக்கு கெட்டாதுன்னு சொல்ல இதெல்லாம் இதெல்லாம் சரியா புரிஞ்சாதான் வாக்கு கெட்டாதுங்கிற விஷயமே புரியும் வாக்கு கெட்டாது நினைப்பு கெட்டாது அப்படிங்கிறது புரிஞ்சிடும் நினைப்பு கெட்டாதுங்கிறது எப்ப புரியும் நினைப்புக்கு எட்டாதுங்கிறது நமக்கு புரிஞ்சாதான் நினைப்புக்கு எட்டாதுங்கிற வார்த்தையே புரியும் வாக்குக்கும் பரம்பொருள் விளங்காதது அப்படிங்கிறது எப்ப விளங்கும்னா பரம்பொருள் நல்லா விளங்கினா தான் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிற வரியே விளங்கும் இல்லாட்டி விளங்காது இல்லாட்டி அது வெறும் வார்த்தை தான் அது அர்த்தத்தோட சொல்ல முடியாது இப்ப பரம்பொருள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதது அப்படின்னு நான் சொல்ற போது மனதுக்கும் வாக்குற நான் சொல்ற போது தெரியும் அது அல்ல அதுதான் மனதையும் வாக்கையும் விளக்குகிறது இப்படி எல்லாம் இருக்கு எது மனதால் நினைக்க முடியாதோ ஆனால் மனம் எதனால் நினைக்கிறதோ அதுவே பிரம்மம் என்று தெரிந்து அது வேறு ஆறுமல்ல அதுவே நீங்கிறதுனால அவர் சொல்றாரு விளக்கத்தை கொண்டு வர லக்ஷனையின் ஞானத்தில் சக்கியத்தின் ஞானம் உபயோகியாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு லட்சியத்தில் சக்கியத்தின் ஞானம் உபயோகியாம் யாதொரு பதத்தில் யாதோரு அர்த்த சக்தி உண்டோ அப்பதத்தினுடைய அவ்வர்த்தம் சக்கியமாம் சக்கியம்னா என்ன தெரியுமா பதார்த்தம் சக்கியம்னா என்ன பதார்த்தம் பதார்த்தம்னா பொருள் அர்த்தம்தான் இந்த சொற்களைத்தான் நீங்க ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் என்ன ரொம்ப இப்போ வந்து என்ன இந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் வந்து சின்னதை வச்சுன்னு இது பாருங்க அந்த மாதிரி வேலை இது இப்போ அந்த மாதிரி சொற்களை கையாளு வந்து ரொம்ப நுண்ணிய கத்தியை வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுற பகுதி இருக்கு அந்த மாதிரி போர்ஷன் இது ஏன்னா ஒரு ஒரு பதமும் சரியான அர்த்தத்தை கொடுக்கணும் ஏன்னா நான் இதை சொல்கிறதே புரியல விட்டுதா ஏன்னா என்னெல்லாம் இப்போ பேசினீங்களோ அது வந்து ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கும் மனசுக்கும் மனசை ஸ்ரோத்திரேந்திரியத்தில் வச்சோம் ஆனால் பொருளே விளங்கலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதில் என்னென்ன சக்கியமே உண்டாகலேன்னு அர்த்தம் சக்கியமே உண்டாகலை நான் வந்து பதங்களெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ சைனா பாஷை கேட்குற மாதிரி இருந்திருக்கும் தமிழில் தான் பேசியிருக்கேன் ஏதோ சம்ஸ்கிருதத்துலயோ வேறு ஏதோ லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி தோணும் உங்களுக்கு ஆனால் உள்ள ஒரு அர்த்தமும் திரும்ப திரும்ப முத்து ஊத்து கேட்டுருப்போம் அர்த்த மா அர்த்தது அவ்வர்த்தம்யமாம் சப்பதத்தினுடைய அவ்வர்த்தம் சக்கியமாம் சக்கியார்த்தத்தையே வாச்சியார்த்தம் என்றும் சொல்லுவர் எப்படி சக்கியார்த்தத்தையே வா சயார்த்தம் முக்கியார்த்தம் போத்யார்த்தம் விதேயார்த்தம் அப்புறம் என்ன சொல்றாருன்னா வாச்சியார்த்த போதக பதம் வாசகம் எனப்படும் வாச்சியார்த்த போதக பதம் வாட்சியம் எனப்படும் நீங்க மத்தியானம் வரைக்கும் நீங்க யோசிக்கலாம் அப்பத்தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே வரும் வாட்சியார்த்த போதக பதம் வாச்சகம் எனப்படும் எல்லாம் சுற்றி சுற்றி இதுக்கு பேர் தான் இதெல்லாம் கொஞ்சம் தர்க்கம் படித்தா தான் அப்படிலாம் பண்ண முடியும் வாட்சியார்த்த போதக பதம் வாச்சகம் எனப்படும் வாச்சகம் வந்து வாச்சியார்த்தத்தை உண்டு பண்ணுறது வாச்சகம்னா என்ன சொல்லு அது என்ன பண்ணுறது சொற்பொருளை உண்டு பண்ணுறது இதை சொல்லிட்டு போயிடலாமே சுவாமிஜி சொல்லு சொற்பொருளை உண்டு பண்ணுறது புரிஞ்சு போச்சு அவங்க சக்ய சம்பந்தம் சக்கியம் வந்து எதுல சம்பந்தப்பட்டிருக்கோ அதான் லட்சணையின் உண்டு மலைமேல் இருப்போருக்கு அது ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டிருக்கு அந்த அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு மலை மேலே இருப்பவருக்கு மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்பவருக்கு மாங்காய்பால் உண்டு தேங்காய்ப்பால் எங்கே இருக்குன்னா மலைக்கு கீழே இருக்கிறவனுக்கு தான் தேங்காய்பால் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் பண்ணணும்ங்க அப்போ மலை மேலே இருப்போருக்கு சொன்னதுக்கப்புறம் மலைக்கு மேலே இருக்காங்கன்னா ஏதோ ஓஹோ மலை மலை ஏறிட்டாருமா மலை ஏறிடுச்சு சாமி மலை ஏறிடுச்சுமா சாமி மலை ஏறிடுச்சுன்னா என்ன அர்த்தம் இங்கே தானப்பா இருந்தான் எப்படி மலை ஏறிட்டான்னா பாருங்களேன் எப்படி வழக்கத்தில் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க என்னல்லாம பாஷை வச்சிருக்கான் நடைமுறையில் பார்த்தோம்னா நம்மளாம் அந்த விவகார பாஷையெல்லாம் நமக்கு தெரியாததுனால நம்ம தப்பிச்சோம் ஒரு ஒருத்தர் சில பாஷையில் பேசிக்கிறான் நமக்கு புரியவே மாட்டேங்குது நமக்கு தெரிஞ்ச மொழி தான் அர்த்தம் புரிய மாட்டேங்குது அவன் வேற ஒரு அர்த்தம் வச்சுருக்கான் ஒன்னு ஒன்று மாடு விற்கிற இடத்துல எல்லாம் அப்படி சொல்லுவாங்க மாடு விற்கிற இடத்துல நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே அவன் வேற ஒரு அர்த்தம் வச்சிருப்பான் அதுக்கு இப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்ன அர்த்தம் சக்தி அர்த்தம் வேற லட்சணம் வேற இதான் நீங்க ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் தெளிவா வந்துடும் நான் தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ சுவாமிஜி தெளிவு இல்லாம என்ன தேவோ சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சுவாங்க நான் தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப சொன்னா புரியுமான்னு பாக்குறேன் திரும்ப திரும்ப சொல்லாம இருந்தாலும் புரிய போறது இல்ல சொல்லினாலும் புரிய போறது இல்ல ஏன்னா திரும்ப சொல்லி பாப்போமே சொல்றோம் அவ்வளவுதான் அப்போ சக்கிய சம்பந்தம் லட்சணையின் சொரூபமா சக்கியத்தோட சம்பந்தம் இருக்கே அது லட்சம் லட்சணையோட சம்பந்தம் இருக்கு வரப்போறது இந்த இது விட போறது இந்த டாபிக் நம்மளை விட்டு போறது இல்லை எண்பத்தி ஐந்து வரப்போறது போட்டுக்க அவரே போட்டார் எழுபத்தி எட்டாவது செய்யுள் தொடங்கி எம்பத்தி ஒன்னாவது செய்யுள் வரையும் கூறப்படும் எந்த நம்பர்ல போட்டுக்கார்ப்பார் அதுதான் இது கிரந்தலிப்பியில் நாங்கள் யூஸ் பண்ணுறது அவர் இந்த இதில் நம்பர் வந்து தமிழில் அறுபத்தி நாலுன்னு போட்டிருக்கு அவர் அதுக்குள்ளே எப்படி எழுதுறாருவார் எழுபத்தி எட்டாவது செய்யுள் தொடங்கி எண்பத்தி ஒன்றாவது செய்யுள் வரையும் கூறப்படும் இதெல்லாம் இப்போ தமிழ் எழுத்து நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் கா போட்டால் ஒன்று ஊ போட்டால் ரெண்டு ஞா போட்டால் மூணு சா மாதிரி போட்டு இப்படி எழுத்தா நாலு ரூ போட்டால் அஞ்சு ஆறுக்கு வந்து ஷூ போட்டு நடுவில் ஒரு நடுவில் ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டால் ஆறு ஏ போட்டால் ஏழு ஆ போட்டால் எட்டு அப்புறம் இன்னொரு எழுத்துருக்கு த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அது வரும் அது வந்து இப்படி யாவை வந்து இப்படி கொஞ்சம் நீட்டி மேலே தூக்கி விட்டால் அது ஒம்பது காவை போட்டு பக்கத்தில் ஒரு முட்டையை போட்டால் அதான் பத்து இது தமிழ் எண் அப்படின்னு இவங்க சொல்லிட்டுருக்காங்க நாங்கள்லாம் வேதம் படித்தது அந்த நம்பர்லாம் வேதம் படித்த புஸ்தகம் முழுக்க அந்த நம்பர் தான் எங்களுக்கு அதனால் அது கிரந்தாட்சரத்துலேயே அது யூஸ் பண்ணியிருக்காங்க அது தமிழ் என்னன்னு சொன்னாலும் சரி எப்படியோ புரிஞ்சால் சரி இப்போ நிறைய பேருக்கு அவங்க வந்து தமிழ் எடுத்து தூய்மையான தமிழில் வரணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ டிஎம்ஓ அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு நம்ம கார் இருக்குதுன்னு வச்சுப்போமே அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு வந்து தமிழ்நாடு சென்னை என்ன மெட்ராஸ் என்னமோ போடணும் அதுக்கெல்லாம் சென்னை எல்லாம் போட்டுட்டு ஓ ஒன்று போட்டு நான் மாற்றி வச்சுனுட்டார் டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் ஓங்காரானந்தான் சும்மா போட்டு வச்சுக்கேன் எதையோ அவர் சொல்லி நமக்கு புரியறதுக்காக வச்சுருக்கு அப்புறம் வந்து அறுபத்தாறு அறுபத்தாறு என்ன சுட்டு வேண்டியது அவன் போலீஸ்காரனே தலையப்பிச்சுருப்பான் அவன் நம்பர் எழுத முடியாது அவனுக்கு அவனுக்கு இந்த நம்பர் தெரியணும்னு சொல்லி இப்போ சொல்லிட்ட தமிழ் குடிமகன் இந்த நம்பர்லாம் போலீஸ்காரன் முதல்ல படிச்சா அவனு அவன் விட்டு அந்த பக்கம் போயிடப்படாது அதனால சக்கியார்த்தத்தையே வாச்சியார்த்தம் என்றும் சொல்லுவார் வாச்சியார்த்த போதம் வாச்சகம் ஏற்படும் சக்கிய சம்பந்தம் லட்சணையின் சொரூபமாம் யாதோரு அர்த்தத்தின் ஞானம் பதத்தின் சக்தியினால் உண்டாகாமல் லட்சணையால் உண்டாகுமோ அது பதத்தினுடைய லட்சியார்த்தமாக புரிஞ்சுதா இன்னொரு தரம் சொல்லட்டுமா யாதொரு யாதோரு அர்த்தத்தின் ஞானம் யாதொரு பொருளின் அறிவானது பதத்தின் சக்தியினால் உண்டாகாமல் பதத்தின் நேரடி பொருளால் உண்டாகாமல் லட்சணையினால் உண்டாகுமோ லட்சணையினால்தான் உண்டாகுமோ அது பதத்தினுடைய லட்சியார்த்தமா அந்த லட்சியார்த்தம்ங்கிறது எதுக்கு பதத்துக்கு தான் லட்சியார்த்தம் தத்துங்கிற பதத்துக்கு லட்சியார்த்தம் தொங்குற பதத்துக்கு லட்சியார்த்தம் ஆஹ் தத்துங்கிற பதத்துக்கு வாட்சியார்த்தம் தொங்குற பதத்துக்கு வாச்சியார்த்தம் அப்படி சொல்லணும் இந்த பதத்துக்கு பதத்துக்குன்னு போடுறது தான் உங்களுக்கு புரியும் அப்ப வந்து சுவாமி மலை ஏறிடுச்சுங்கிற பதத்துக்கு வாச்சியார்த்தம் என்ன சாமின்னா ஏதோ ஒரு விக்கிரகம் வந்து மலையில கொண்டே வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இவருக்கு வந்த சுவாமி ஏதோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்தினாரு அதெல்லாம் போயிடுத்து அப்படின்னு அர்த்தம் அது மலை ஏறுற போது கையில கற்பூரம் வைக்கணும் அது வாயில போட்டுப்பாரு சுவாமி அவரை போட்டுன உடனே சரியா போய்டு வாயில உள்ள போட்டால் உள்ள வாய்ப்புனா உடனே அணைஞ்சு போய்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாக்கில வச்சுன்னு சில பேர் காட்டுறாங்க அதுதான் விசித்திரம் அதுதான் ஆசர்யம் சில பேர் நாக்கை நீட்டின் அல்புறத்தை தீபாராத காட்டுறாங்க லட்சணை விடாத லட்சணை விட்டு விடாத லட்சணை என லட்சணை மூவகைத்து இவற்றை ஜகல் லட்சணை அஜகல்லட்சணை ஜெகதஜகை என்று வடநூல் வல்லோர் கூறுவர் இவர் என்ன பாஷையில் எழுதுகிறார் தெரியல கடநூர் வல்லோர் கூறுவ கூறுவ இவை உதாரணத்தோடு இவை இவைனா என்னது இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் எழுபத்தி எட்டாவது செய்யுள் தொடங்கி எண்பத்தி ஒன்னாவது செய்யுள் வரையும் கூறப்படும் ஆண்டு காண்க அங்கெல்லாம் பார்த்துங்க அர்த்தம் ஆண்டு காண்கன்ன அர்த்தம் ஆண்டு காண்கன்னா அதுக்கு லட்சிய அர்த்தம் இருக்கு ஆண்டு காண்கன்ன ஆண்டு என்ன ஆண்டுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த ஆண்டு இல்லை ஆண்டுன்னா ஆங்கேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் ஆண்டு என்பது ஆங் ஆங்க அதை குறிக்கிறதுன்னு அர்த்தம் ஆண்டுக்கான்கு சரி அடுத்த பாடலுக்கு போகலாம் இவர் தெளிவாக விளக்க போகிறார் மகாவாக்கிய விசாரத்தை ரொம்ப அற்புதமாக பண்ண போகிறார் பஞ்சதசிக்காரர் எப்படி பண்ணுறாரோ இதே இதான் ஸ்லோக ரூபமாக இருக்குது பஞ்சதசி நல்ல பாடம் படிக்கலாம் மகா விண்ணொன்றை மகாவிண்ணென்றும் மேகவிண்ணென்றும் பாரின் மண்ணொொொன்று கடவிண்ணென்றும் மர்விய ஜவிண்ணும் என்னும் கற்பனை போல் என்னும் கற்பனை போல் ஒன்றே கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டு ஆனா வந்து ரொம்ப நாள் வேதாந்தத்தில் ஊரினாத்தா இந்த பாட்டினுடைய பெருமை தெரியும் ஒரே பாட்டுள்ளிட்டு ஆகாசம் ஒண்ணுதான்ப்பா ஒரே ஆகாசம் உபாதி பேதத்தினால நாளாக தெரிகிறது பாட்டு அப்புறம் விளக்கி சொல்றேன் ஒரே ஆகாசம் ஆகாஷாக ஏக்காக சர்வகதாக எங்கும் நீக்கம் நிறைந்தது ஆகாசம் ஸ்பேஸ்ங்கிறது ஒண்ணுதான் ஆனா உபாதியினுடைய பேதத்தினால ஆகாஷம்ங்கிறதுக்கு ஒரு லட்சணம் என்ன தெரியுமோ அவகாச பிரதாத் ஆகாஷ் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குமோ அதுக்கு பேரு ஆகாஷ உங்களுக்கு அவகாசம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் அவகாசம்னா என்ன உங்களுக்கு நேரம் இருக்காங்கிறோம் அது கால அவகாசம் தேச அவகாசம் வேற கால அவகாசம் வேற அவகாசம்னா இடம்னு அர்த்தம் உங்களுக்கு அவகாசம் இருக்கா நம்ம உங்களுக்கு சாவகாசமா வரலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் சாவகாசமா வரலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தா சாவகாசமா வரலாம்னு அர்த்தம் நிறைய இடம் கொடுத்துன்னு வரலாம்னு அர்த்தமா ச அவகாசம் நிறைய ஃப்ரீயா வரலான்னு அர்த்தம் ஃப்ரீயான என்ன அர்த்தம் அடுத்தது கேள்வி நம்ம விவகாரத்துல என்னெல்லாம் பேசுறோம் இப்படி எல்லாம் அர்த்தம் வச்சுன்னு இருக்கோம்னு அதான் இந்த சொல்ற முறைய வச்சுதான் இந்த வந்து இந்த கிரிக்கெட் விளையாட்டு இருக்குல்ல அதில் வந்து டெண்டுல்கர் மூணு விக்கெட்டை எடுத்துட்டான் அப்படின்னா மூணு விக்கெட்டை எடுத்துட்டான் அப்படின்னா மூணு விக்கெட்டு வீழ்த்தியாச்சுண்ணா சரி அப்புறம் வந்து அப்புறம் கேட்டான் இன்னொரு பையன் கேட்டான் அந்த விக்கெட்டு ஸ்டம்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அதுக்கும் விக்கெட்டு பேர் எதுக்கு அதுக்கும் விக்கெட்டு பேர் மூணு விக்கெட்டு எடுத்துட்டானா மூணு தடவை ஸ்டம்பு தூக்கிட்டான்னு அர்த்தமா இப்போ விக்கெட்டுங்கிற பதமே இடத்த பொறுத்து அர்த்தம் பண்ணப்படுறது பாருங்க அதனால் இது வந்து நம்ம சொல்கிற விஷயம் வந்து புரிய புரியணும் அதாவது இதுக்கு நிறைய சொல்லுவாங்க வந்து சாப்பிட்ற இடத்துல ஒரு ஒருத்தன் உட்காந்துட்டான் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவன் ஒய்ஃபுக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும் அவன் ஏதோ சம்ஸ்கிருதம் கொஞ்சம் படிச்சிருக்கான் இந்த உப்புக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் சைந்தவம்னு பேர் சைந்த சிந்து சமுத்திரத்திலிருந்து வந்ததுனால சைந்தவம்னு பேர் குதிரைக்கு சைந்தவம் ஆனையான் சைந்தவம் அர்த்தம் அந்த நேரத்தில் குதிரை கொண்டு நிறுத்தினான் பொறுத்து அர்த்தம் சொல்லணும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்ப வந்து இடத்த பொறுத்து மாறிடும் பால் கொண்டு கஷரம் ஆனையா அப்படின்னா ஒரு அர்த்தம் பயா ஆனையான்னா என்ன அர்த்தம்னா க்ஷீரம் ஆனையான்னா தண்ணி கலக்காத பால் பய ஆனையான்னா தண்ணி கலந்த பால் அப்படி வந்து அப்படிலாம் அர்த்தம் இது நாங்க வச்சுருக்க அர்த்தம் நீ அதுதான் அர்த்தம்னு புத்தகத்தில் பார்த்துடாது நம்ம பாஷம் வந்து இப்படிலாம் விவகாரத்தில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சில வாக்கியங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கும் ஒரு சில ஏதாவது பரவாயில்லை க்ஷீரம் வேற பயகா வேற அது ஒரே சப்தம் ஒரே சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிற போது தான் பிரச்சனையே வரும் இப்போ வந்து சமஸ்கிருதத்தில் ஆராத்துன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம் இருக்குது ஆராத்துன்னு சொன்னால் சமீபம்னு அர்த்தம் இருக்குது ஒரே சொல்லுக்கு சமீபம்னு அர்த்தம் இருக்குது ஒரே சொல்லுக்கு தூரம்னு அர்த்தம் இருக்குது அது இடத்த வச்சு தான் புரிஞ்சுக்கணும் காண்டெக்ட்டை வச்சு தான் நிறைய இடத்துல புரிஞ்சுக்கணும் சங்கராச்சாரியம் அப்படிலாம் நிறைய அர்த்தம் சொல்லுவார் ஒரு இடத்துல ஆபஹான்னா நம்ம படிச்சிருப்போம் சம்ஸ்கிருதத்தில் ஆபஹானா என்ன தண்ணீர்னு படிச்சிருப்போம் அவர் சொல்லுவார் ஆபஹானா ஸ்ரத்தாம் வரும் ஏன்னா வேறொரு இடத்துல ஸ்ரத்தாவா ஆபஹான்னு சொல்லியிருக்கு ஆயினால் என்னென்னா இந்த இடத்துல ஆபசப்தத்துக்கு ஸ்ரத்தான்னு அர்த்தம் வரும் இதுதான் இந்த வாட்சியார்த்தத்துக்கும் லக்ஷியார்த்தத்தையும் நிறைய பண்ணுறதுக்கெல்லாம் இதில் நிறைய விசாரம் பண்ணணும் ஒரு இப்படி பார்த்தா நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த வாட்சியார்த்த லக்ஷியார்த்தத்தை பற்றி விசாரம் பண்ணுறோம் இதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் பிரமாணமான ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு இப்போ விட்டுருவோம் இப்போ அவகாசத்துலேருந்து நான் எப்படி போனேன் கொஞ்சம் தூரம் ஒரு உலாத்து உலாத்திட்டு வந்துட்டேன் இப்போ ஆகாசந்தான் வந்து உபாதியினால நாலாக பிரிக்கப்படுறது ஆகாசந்தான் உபாதினால நான்காக பிரிக்கப்படுறது மேகாக்காஷா மேக ஜல பிரதிபிம்ப ஆகாஷா மேகாசா மேகஜல பிரதிபிம்ப ஆகாஷ் சொல்ல போறார் அப்போ இந்த உலகத்தில் வந்து விவகாரத்தில் பண்றோம் மேகஜல பிரதிபிம்ப ஆகாஷ் ரெண்டா பிரிச்சு பாட்டில் வரப்போறது மகாவிண்ணும் மேகவிண் என்றும் பாறில்லாம் என்ன உலகில் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது மகாகாசம் அப்படிங்கிறாங்க வெளியில் இருக்கிற ஆகாசத்துக்கு பேர் என்ன மகாகாஷம் பெரிய மேகம் இருக்கு அந்த மேகத்துக்குள்ள மேகம் எதுல இருக்கு ஆகாசத்துலதான் இருக்கு அந்த மேகத்துக்குள்ள ஆகாசம் இருக்க அதுக்கு பேரு மேக ஆகாஷா மேகாகாசத்துல அங்க ஒரு ஜலம் இருக்கு அந்த ஜலத்துல பிரதிபிம்பிக்கிற ஆகாஷம் ஆக மேகஜல பிரதிபிம்ப ஆகாஷா மகாகாசா மேக ஆகாஷப்படு புரிஞ்சு அதே மாதிரி அதுக்கு மேகத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மகாகாசன்னா ஒன்று தான் வித்தியாசம் கிடையாது அதே மாதிரி குடத்தை பார்க்குற போது குட இதை பார்க்கற போது இதுக்குள்ள ஆகாசம் இருக்கு இது வந்து கட்டாகாசா இதை இருக்கிற ஆகாசம் இருக்கே அந்த ஆகாசத்தை என்ன சொல்கிறோம்னா அது மகாகாஷா அவர் என்ன சொல்கிறார் நாலு சைதன்யமாக பிரிக்கிறார் சைதன்யத்தையே நாளா பிரிக்கிறார் அவர் ஒரே சைதன்யம்தான் எப்படி ஒரே ஆகாசம் வந்து நாலு விதமாக பிரிக்கப்படுறதோ அதே மாதிரி சைதன்யமும் நான்கு விதமாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார் விண்ணொன்றை மகாவிண் என்றும் மேகவிண் என்றும் பாரில் மண்ணொன்று கடவிண்ணென்றும் மருவிய ஜலவிண் என்றும் எண்ணும் கற்பனை போல் ஒன்றே அந்த மேக ஜலத்துக்குள்ள ஒரு ஆகாஷம் தெரியுமா பிரதிபிம்பிக்குமா அதெல்லாம் அந்த புரியறதுக்காக சொல்றாரு மேகாக்காஷா மேகஜல மேக அவ ஆகாஷா மேகாவச்சின்ன ஆகாஷா மேக பிரதிபிம்ப மேகஜல பிரதிபிம்ப ஆகாஷ அப்படி இருக்கு அதே மாதிரி இங்கேயும் எப்படின்னா கடாகாஷா கடஜல பிரதிபிம்ப ஆகாஷா நீங்க யான் வச்சுக்கணும் கட்டா காசமும் மகாகாசமும் வேற கிடையாது கட்டாகாசமும் மகாகாசமும் வேற கிடையாது அதே மாதிரி மேகா காசமும் மேகா காசமும் வேற கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் மேகா காசமும் வேற கிடையாது மகாகாசம்தான் மேகா என்றும் மேகஜல பிரதிபிம்ப ஆகாசம் என்றும் இருக்கிறது மகாகாசம்தான் கடாகாசமாகவும் இருக்குனாகவும் கூடஸ்தனாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்க சுத்த சைதன்யம் ஒன்றே பிரம்மமாகவும் ஈசனாகவும் இவருடைய இவருடைய வியாக்கியானம் அத்தியுதம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது இவ்வளோ அழகாக சொல்கிறார்கள் அதெல்லாம் நீங்களே படித்து பார்த்து புரிஞ்சுங்க அதெல்லாம் படிக்க போகிறதில்ல உங்களுக்கு எல்லாம் படித்து பார்த்து டவுட் இருந்தால் மாத்திரம் என்கிட்ட கேடுவோம் ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சொல்லியிருந்தால் முடிக்கவே முடியாது கோர்சே முடியாது அப்போ சைத்தன்யம் பிரம்மம் என்ற பெயராலும் ஈஸ்வரன் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது நீங்க இந்த திருஷ்டத்தை போடுக்கணும் இந்த என்ன ஆகுது புரிஞ்சதோ மகா காஷ் ஈக்குவல்யம்யம் பிரம்மன் கொஞ்சம் பிரிக்க போறேன்யம் டு பிரம்மன் மேக ஜல பிரதிபிம்பாஷா ஈஸ்வரன் மேக ஜல பிரதிபிம்பாஷா போட்டு கரெக்டா போட்டு அதே மாதிரி என்னது பிரம்மமாகவும் ாகவும் இருக்குயம்தான் கூட்டனாகவும் தெரியாது இதுல என்ன பிரச்சனை பிரம்மன் கூட்டஸ்தன்கிறதும் ஒரே பொருள் தான் மேகமும் மேகத்தில் இருக்கிற ஜலமும் உபாதி மேகமும் மேகத்தில் இருக்கிற ஜலமும் அந்த ஜலத்தில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசம் எல்லாம் தோற்றம் மேகா மேக ஜல பிரதிபிம்ப ஆகாஷ மேகமும் மேகஜலத்தில் பிரதிபிம்பிக்கும் ஆகாசமும் தான் இங்கே வேற மேகமும் மேகஜலத்தில் பிரதிபிம்பிக்கும் ஆகாசமும் வேறு குடமும் குட நீரில் தெரிகின்ற ஆகாயமும் குட நீரில் தெரிகின்ற ஆகாயம் இல்லையா ஆகாசம் தெரியுது இல்லையா குட நீரில் தெரிகின்ற ஆகாயமும் தோற்றம் குடமும் குடத்தில் இருக்கிற ஆகாசம் தோற்றம் சொல்லல நல்லா கவனிச்சுங்க குடமும் குடத்திலுள்ள நீரில் தெரிகின்ற ஆகாசமும் குடத்தில் உள்ள நீரும் நீரில் தெரிகின்ற ஆகாசமும் சொல்லலாம் குடத்தில் நீரும் நீரில் தெரிகின்ற ஆகாசமும் தோற்றம் ஆக்சுவலா கட்டாகாசமும் மேகாக்காசமும் வேற கிடையாது அது மாதிரி பிரம்மனும் கூட்டஸ்தனும் வேற கிடையாது புரியறதுக்காக சொல்றோம் நீங்க இந்தஷ்டாந்தமும் தாஷ்டாந்தமும் நன்கு சிந்திக்கப்பட்டால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும் நன்றாக ஜானம் உண்டாகும் ஆக என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னும் ஜீவன் நான்கு சைதன்யம் அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு சைதன்யம் ஆபாசை ரெண்டு சைதன்யம் சுத்த சைதன்யத்துக்கு வேற வேற பேரு சுத்த சைதன்யத்துக்கு வேற வேற பேரு அதெல்லாம் நீங்க இதுல படிச்சு பார்த்து தெரிஞ்சுங்க போய் படிக்கணும் நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு நிறைய படிக்கணும் படிச்சுட்டு இதுல சந்தேகம் என்ன இருக்கோ கேளுங்கோ நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா சுட்டிருக்காரு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு பதங்கள்லாம் புரியலை மாத்திரம் கிட்ட கேளு இதாக பார்த்தீங்களா இதன் பொருள் வெளி பதவுரே கிடையாது இதன் பொருள் வெளி அதனால் இதில் ஏதாவது சொல்லணும் பாரில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பாரில்னா இவ் உலகில்னு அர்த்தம் மண்ணொன்று பாரில்னா பூமியில் முதல்ல சொன்னது என்னது முதல்ல சொன்னது வந்து ஆகாசத்தில் இந்த பூமியில் இந்த பூமியில் வந்து விண்ணொன்றை அப்படியே போட பால்னா இவ் உலகில் இவ்வூமியில் மண்ணன்று கடவிண்ணன்று மருவிய ஜல விண்ணன்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நண்ணும் கூட்டஸ்தன் விளங்குகிற கூட்டஸ்தன் நமக்கு தெரியறது நல்லா புரியுது அப்புறம் ஐக்கியப்படுத்திக்கிறோம் ஐக்கியப்படுத்திக்கிறோம்னா என்ன ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறோம் கூட்டஸ்தன் ஜீவன் நான்கு சைதன்யம் ஆமே ஆக எங்குமாம் ஒன்றே இருக்கக்கூடிய வஸ்து யமாம் எங்குமாம் சைதன்யம் பிரம்மம் ஈசன் கூட்டஸ்தன்யே புரியறதுக்காக உபதேசத்துக்காக சொல்லியிருக்கு விஷயம் தெரியுமே ஆஹ் என்னால நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்கன்னா அப்ப ஈஸ்வரத்தன்மையும் ஜீவத்தன்மையும் தோற்றம் அந்த இதை புரிஞ்சுக்கணும் மேகமும் மேகத்தில் உள்ள ஜலமும் ஜலத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசமும் தோற்றம் குடமும் குடத்தில் உள்ள நீரும் குடத்தில் உள்ள நீரில் தெரிகின்ற ஆகாசமும் தோற்றம் மகா காசம் வியாபகாரிக திருஷ்டியில் சத்தியம் இதே மாதிரி சுத்த சைதன்யத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் மாயா அப்படி போட்டுக்கணும் அதில் புரிஞ்சுக்கிறதுக்காக மா எப்படி மேல்யா அப்புறம் மாயா பிரதிபிம்பம் ஈஸ்வரன் மாயா பிரதிபிம்ப ஈஸ்வரன் அதே மாதிரி அவித்யா அறியாமை உபாதி அவித்யா இதெல்லாம் நீங்க இந்த விளக்கத்தை படிக்கிற போது உங்களுக்கு நல்லா புரிய போறது புரியலேன்னு சொன்னா திரும்ப விசாரம் பண்ணுவோம் ஒண்ணு தப்பு கஷ்டம் கிடையாது நல்ல காரியம் தானே புரியல வரைக்கும் விடுறதில்லை அப்போ மா மேகம்ங்கிறது வந்து மாயா உபாதி மாயா பிரதிபிம்பைத்தியம் அதே மாதிரி இங்கே உபாதி ஷரீர புத்தி எல்லாம் அவித்யா உபாதி சரீர மனசு புத்தியில் சைதன்யம் ஜீவன் இதெல்லாம் வந்து தோற்றம் தானே இதை நீங்க அப்போ இருக்கிற வஸ்து என்னது பிரஜானம் பிரம்மா சுத்த சைதன்யம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா பிரம்மன் புரிஞ்சு விளக்கி சொல்றார் நான்கு சைதன்யங்கள் உள்ளே இவை வாட்சியம் இவை லட்சியம் எனக் கூறி வாட்சியத்தில் தாதான்யம் ஒழிந்து லட்சியமாவாயெனில் எனல் பூஜ்ய வீசஞ்சீவன் புகழ் பதமிரண்டினுக்கும் வாட்சியம் லட்சியந்தான் மலமிலா பிரம்மமான காய்ச்சிய பாலில் நெய்போல் கலந்தொன்றாம் கடைந்தெடுக்கும் நெய் போல் ஆஜியம் என்ன உன்னை அறிந்து நீ அறிந்து நீ பிரிந்து கொள்ளே புகல் பதம் இரண்டினுக்கும் புகழக்கூடிய புகழ் சொல்லப்படுகின்ற பதம் இரண்டினுக்கும் மகா வாக்கியத்திலே பதம் இரண்டினுக்கும் தோம்பதம் இரண்டினுக்கும் பூஜ்ய வீசன் ஜீவன் வாச்சியம் நாம் அனைவரும் அனைவராலும் பூஜிக்கப்படுகின்ற பூஜிக்கப்படுபவர் ஈஸ்வரன் பரம பூஜ்யோ நன்கு எல்லோராலும் மேலாக பூஜிக்கப்பட வேண்டிய போற்றத்தக்க அர்த்தம் போற்றத்தக்க புகழத்தக்க பூஜிய வீசன் பூஜக ஜீவன் யாரு பூஜை பண்றான் பூஜா கரோதி யா பூஜாம் கரோதி சா பூஜக யா பூஜா ஸ்வீகரோதி சா பூஜ்ய பூஜையை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பூஜ்யன் புரிஞ்சுக்கணும் ஜாகிரத அதனாலதான் பூஜ்ய சப்தத்துக்கு அவ்வளவு மதிப்பு பூஜ்யம்னா பூர்ணம்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தினால்தான் நான் எல்லாம் ஒன்றும் இல்லை சார் பூஜ்யம் ஜீரோ அப்படின்பாங்க அதனால தான் நீங்கள் பூஜ்யான்னா சில பேர் சொல்லிப்பாங்க நாமெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஐம் அவன் பூஜ்யா நாம் பூஜ்யம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குதுக்கு பூஜ்யானா ஒன்றும் கிடையாது ஒன்றும் படிப்பு கிடையாது பணம் கிடையாது வசதி கிடையாது ஒன்றுத்துக்கு உதவாத ஆள் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஜீரோவுக்கு வந்து இலக்கம் போட்டால் தான் வேல்யூங்கிறதுனால அப்படி சொல்லிகிட்டு இலக்கத்து இந்த ஜீரோவை பத்தி அதன் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க வண்டி வண்டியா இது ஓங்காரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குல்லாம் சொல்லிட்டாங்க அதனால கடைசியில் பார்த்தா ஓம்லே பாருங்களேன் ஆரம்பமே பூஜ்யத்துல தான் ஆரம்பிக்கிறது பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை கண்டுவிட்டால் இன்னும் பாட்டெல்லாம் இருக்கேன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் மனிதன் புரியவில்லை என்றால் அவன்தான் புரிந்து கொண்டால் அவன் இறைவன் புரியலன்னா மனிதன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஒரு பாட்டு பாடிப்பான் ரொம்ப பழைய சினிமா பாட்டு கண்ணதாசனோட பாட்டு பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆளுகின்றான் இறைவன் அதை புரிந்து கொண்டால் இறைவனோ தலைவனோ என்ன மறந்து போச்சு ஆகா பூஜ்யா அப்போ இங்கிருந்து கைவலை நவனியத்திலிருந்து கண்ணதாசன் பாட்டுக்கு போயாச்சு அதுதான் பூஜ்ய ஈஷா நம்ம நம்ம காலத்தில் பாடம் சொல்லணும்னா அப்படிதான் போகணும் பூஜ்ய ஈஷா பூஜகா ஜீவகா வாச்சியார்த்தம் என்னது ஈஸ்வரகா ஜீவகார்த்தம் லட்சியம்தான் என்ன மலமில்லாத அழுக்கே இல்லாத பிரம்மம் இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா ஈஸ்வரங்கிறது கூட கொஞ்சம் அழுக்குதான் அதனால ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க அது புரிஞ்சுக்கிறது ஈஸ்வரோட அனுகிரகம் மலமிலா பிரம்மம் ஆன்மா இதை பற்றி நன்றாக விசாரம் செய்ய நான் நாளைக்கு சொல்லிட்டேன் ஓயனே எனதுள்ளே நின்று ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவி கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ேயா மூர நம ஷா ஹரி ஓம்